வாங மே மனசி பிரதி மனோ மே வாசி பிரித்தம் ஆவிராவித மீ சுதம் மே மா பிரீ அனேரான் சந்தா சன்ம மாம் சா ஹரி ஓ श्रीगुभ्यो नम हरि वो सोर्ड सेशन थर्टी मंत्र स जा भूता अभिव्यक्त ியம் வாவஷத்து புருஷியம் அதர்ஷம் திரோ ை நா பேண பரோக்ஷ பிரியா இவகி தேவாக பரோக்ஷப்ரியா இவகி தேவாக ஸோ இந்த ஐத்திரைய உபநிஷத்துடைய ஃபஸ்ட் அத்தியாயத்தில் மூணாவது செக்ஷனில் வரக்கூடிய இந்த மந்திரம் இதில் வந்து கீ பாயிண்ட் அப்படி எதை வச்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டா எடுத்து எடுத்துக்கலாம் அப்படின்னா சக ஏத்தமேவ புருஷம் பிரம்ம தத தமம் அபஸ்யத்து சக ஏத்தமேவ புருஷம் பிரம்ம தத ஏமம் அபஸ்யத்து அப்படின்னு இங்க வந்து இந்த சொல்லுக்கான விளக்கம் இங்க வரலை ஓகே டெபினேஷன் வந்து கொடுக்கல இதுக்கான விளக்கம் வந்து மூணாவது அத்தியாயத்துல கொண்டு போறோம் இதனுடைய சக ஏத்தமேவ புருஷம் தத தமம் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கின்ற அந்த பரபிரம்மன் எப்படி இருக்கிறது சக ஏத்தவ புருஷம் அது நானாக இருக்கிறேன் அப்படி அபசியத ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறான் இந்த ஜீவாத்மா சம்சாரி ஜீவாத்மா எப்படி இருக்கிறான்னா இந்த பிரம்மஸ்வரூபம் நான் தான் இத்தனை நாள் ஏதோ நினைச்சிட்டே இருந்தேன் அது வந்து இப்போ இன்னைக்கு பிரத்யமா தெரிஞ்சுடுத்து அப்படின்றது புரிஞ்சு புரிஞ்சுக்கிறான் எப்படி வருது எப்படி அதை ரெக்கக்னைஸ் பண்ணி இருக்கான் அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து வரலை இங்க ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மாத்திரம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு டீட்டெயில்ஸ் வந்து மூணாவது அத்தியாயத்தில் இந்த இதற்கான வியாக்கியானம் வரப்படுது இதற்கான கமெண்ட்ரி வரப்படுது இதற்கான பாஷ்யம் அப்படி சொல்லலாம் அப்ப ஏத புருஷம் பிரம்ம தத்ததமம் அபசியது அதுபோல இந்த அத்தியாயத்துல வரக்கூடிய அயம் ஆவசதா ஐயம் ஆவசதா ஐயம் ஆவசதா அப்படி பனிரெண்டாவது மந்திரத்துல சொன்னது வியாக்கியானம் இது வந்து இப்ப வரக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்துல பூர்ணமா வரப்படுது ஓகே இந்த ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய கமெண்ட்ரி அது அப்போ இந்த செகண்ட் அத்தியாயம் இப்போ நம்ம முதல்ல அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம் பரமாத்மா வந்து அறிமுகப்படுத்தி லோகத்தை அந்த பரமாத்மா லோகத்தை படைத்தாரு ஸோ போக போக்கிய போக்தா கூறி பரமாத்மாவே போக்தா கர்த்தாவாக மாறினார் அதாவது அத்தியாரோபம் பேசப்பட்டு மூணாவது செக்ஷன் அப் டு ஒன்று ஒன்று இருந்து ஒன்று மூணு பன்னெண்டாவது மந்திரம் வரைக்கும் அத்தியாரோப மந்திரம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு மந்திரம் ஒன்று மூணு பதிமூணுல முழுக்க அப்பவாதம் செய்யப்பட்டு இந்த பரபிரம்மே ஜீவாத்மா ஏத்தம் புருஷம் பிரம்ம ததமம் அபசியத்து கூறி பதினாலாவது மந்திரத்தில் ஒரு மாதிரி இந்திரஹா இதந்திரஹாலாம் சொல்லி புரியாத ஒரு மந்திரம் அது ஓகே அது புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணினோம் ஓகே ஒன்றும் விசேஷமான மந்திரம் ஒன்றும் இல்லாது இந்திரஹா இதந்திரஹான்னு ஸோ அதை வந்து முடிச்சு இந்த மந்திரத்தை இந்த செக்ஷனை முடிச்சோம் இனி அந்த இது வரப்போறது என்ன சம்சார வர்ணனை இரண்டாவது அத்தியாயம் மூணாவது அத்தியாயம் வந்து ஆத்மான விச்சாரம் ஆத்மஜான விசாரம் எதை வச்சு அப்படின்னா மகாவாக்கியம் அதுல வரப்போறது பிரஜானம் பிரம்ம அப்படி மகாவாக்கியமானது அதுல வரப்போறது இப்ப நம்ம ரெண்டாவது அத்தியாயத்துக்குள்ள நுழையோமாக இப்ப ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் மந்திரம் पुरुषे அப்பமந்தோ கர்ணியா புருஷே வா அய கர்ோவே தேபிய அங்கே ேச்சூனே பிப்பீ சிஞ்ச அத ஏன ஜனய ததஸ்ய பிரதமம் ஜன்ம ஓகே அபக்ராமந்து கர்ப்பிணியகா ஓகே இங்க யாராவது வந்து கர்ப்பிணிகள் இருந்தால் ஓகே கன்சியூவா இருந்தா அவங்க பிளீஸ் எழுந்திருச்சு போங்க இது முதல் வேண்டுகோள் அப்படி இங்க சொல்றது அப்பக்ராமந்து கர்ப்பிணியா நமக்கு ரெண்டு பாடம் வருது என்ன பாடம்னா புராண காலத்துக்கு முன்னாடி வேதம் அந்த வேத காலத்தில் இந்த மாதிரி கோயில் பிரசங்கம் வேதாந்த வந்து சர்வ நம்ம ஊர்ல நடந்திருக்கு அதனால்தான் பாம்பு நினைக்காம பழுதுன்னு நினைக்க முடியல அப்படின்னு சொல்றாங்களே பாம்பு சொல்ல முடியல சொல்ல முடியல பழுதை தமிழ்ல ஓகே கயருக்கு பேரு பாம்பு பழுதை அப்படின்னு பேரு அவ்வளவு தூரத்துக்கு வேதாந்த உள்ளார ஊறி இருக்கிறது நம்ம நாட்டில் அந்த மாதிரி எல்லா பட்டி தொட்டியிலையும் வேதாந்தது ஒரு பொருட்காலம் வேதாந்த காலம் அந்த வேதாந்த காலத்துல அப்ப பெண்கள் வந்து இதுல நமக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது புரிய வருது அதனால இது சொல்லப்பட்டிருக்கிறது அதனால அப்பிணா சொல்றது சரி போகட்டும் இப்ப இந்த ரெண்டாவது அத்தியாயத்தினோட முகவரை என்னன்றத போய் பார்ப்போம் முதல் அத்தியாயத்துல பரமாத்மா பத்தி அறிமுகப்படுத்தி அவர் அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு காரணம் பரமாத்மா படைப்பு கிரியேஷனுக்கு அவர்தான் அப்படி சொல்லிட்டு எப்படி சொன்னது ஒரு காவிய நடையில இது உபநிஷத்து சொல்லிச்சு ஓகே ஓகே ஒரு டிராமா மாதிரி காவியெல்லாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு உபநிஷத்து ஒரு அறிமுகப்படுத்துச்சு அப்படி என்ன நடைமுறையில கூறியது லோக சிருஷ்டி லோகபால சிருஷ்டி சரீர சிருஷ்டி இந்திரிய சிருஷ்டி அன்ன சிருஷ்டி இப்படி சஷ்டிய சிருஷ்டியை பத்தி விரிவா படிச்சோம் கடைசியில வர்றது ஜீவ சிருஷ்டி ஓகே எல்லா சிருஷ்டிலையும் உபனிஷத்து வந்து ஐத்திரிய மகரிஷி கூறியது என்ன சக ஈஷத சக ஈஷத அப்படி சொல்லிட்டு வந்தவர் ஜீவ சிருஷ்டி வரும்போது சக ஈஷத்தை சொல்லல அங்கதான் புரிஞ்சுக்கணும் பரமாத்மாவே ஜீவாத்மாவாக வந்து சேர்ந்தார் உள்ள புகுந்தார் கண்ணாடிக்குள்ள சூரியன் புகுந்தார் போல அது ஈஸியா இருக்கும் ஓகே அப்ப ரிஷன் சிதாபாச ரூபத்துல ஜீவன் கிட்ட உள்ள இருக்கிறது இப்படி ஜீவாத்மா போக்ய போகிய போகிய கரணத்துடன் கூடி சேர்ந்து ஒரே லூட்டி அடிச்சதுனால என்ன ஆயிடுச்சு சம்சாரி ஆயிட்டான் ஓகே சோசாரி ஒரிஜினலி அசம்சாரி பரமாத்மா இந்த ஜீவாத்மா இருக்கான்னு ஒரிஜினலி அசம்சாரி பரமாத்மா அவன் வந்து சம்சாரி ஜீவனாக மாறி அதுக்கப்புறம் உபநிஷத்து வந்து சம்சாரத்தை பத்தி சொல்லி அவனுக்கு அயம் அந்த சம்சாரம் எப்படிப்பட்டது சம்சாரமா இருக்கிறது அயம் ஆவசதா ஐயம் ஆவசதா அயம் ஆவசதா அப்படின்னா என்னோம் நகர்ந்து அவனுக்கு இந்த இடம் இந்த வீட்டில் இருந்தான் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போனான் இங்க அப்புறம் இந்த பக்கம் போனான் அப்புறம் ஆபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கல்கட்டா போனான் கல்கட்டால இருந்து பாம்பே போனான் பாம்பேல ஒரு ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணான் கிளாஸுக்கு போயிட்டே இருந்தான் திடீர்னு திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்க பக்கம் வந்துட்டான் அதுக்கப்புறம் குப்புரட்டிப்பட்டிக்கு போயிட்டான் கிளாஸே கிடையாது இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இவனுக்கு அந்த வகுப்புக தூரக்கா போயிடுது அப்படி இப்படி ஒரு சம்சாரியா ஆயிடுறான் ஐம் ஆவசதா அப்படி இது இது இண்டிகேஷன் வந்து நகர்றது ஓகே எப்படி வந்து போதம் பிரதிபோத மதம் அந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை அது போதம் பிரதிபோதம் அது ஒரு யுனிக் வேர்டு அது போல ஐத்திரியத்தினுடைய யுனிக் வேர்டு என்ன ஐயம் இது வேற எந்த உபநிஷத்திலையும் இந்த வார்த்தை வர்றதில்லை முண்டக்கை செக்கேன தைத்தரிய எதுலையும் இதுல வராத ஒரு யுனீக் வேர்டு அது ஐம் ஆவசதகா ஆவசதகா ஆவசதகன்னா ஒரே இது மூணு இடத்துல சொல்றது அதுனா என்ன சம்யக் சரதி சம்சாரி சம்யக் சரதி சம்சாரி நகர்ந்துட்டே இருக்கிறவன் மூவ் பண்ணிண்டே இருக்கவன் ஓகே அப்படி இது வந்து மூணு இடத்துல மாறி மாறி மாறி மாறி போய் இதுல நித்தியமா போயிண்டே இருக்க ஓகே மாறிண்டே நிலையா லைஃப் இது போயிட்டு இருக்கும் போது முதல் நிலை எப்படி இருக்கிறது பித்ரு சரீரம் வருது அவனுக்கு அதுக்கப்புறம் மாத்திரு சரீரத்துக்கு போறான் அப்புறம் புண்ணியத்துக்கள் போயிட்டு திருப்பி பித்ரு சரீரம் மாத்திரு சரீரம் திருப்பி எல்லா லோகத்துக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி பித்ரு சரீரம் பித்ரு சரீரம் மாத்திரு சரீரம் இப்படியே போயிட்டு போயிட்டு போயிடுது அதனால இது வந்து இந்த உபரிஷத்தில் டீட்டெயிலாக சொல்ல மூணு இதுதான் சொல்றது பித்திரு சரீரம் அண்ட் மாத்திரு சரீரம் அண்டு ஸ்வசரீரம் தான் சொல்றது முண்டு கூப்ப ரொம்ப அழகா சொல்றது தஸ்மாத் அக்னிகி சமிதோ எஸ்ய சூரிய சோமாத் பர்ஜன்ய ஓஷதயா பித்திவியாம் பூமான் ரேதகா சிஞ்சதி யோஷிதயாம் பக்வி பிரா புருஷா சம்பதா அப்படி சொல்றேன் ஓகே சோ அது ரெண்டுல ரெண்டாவது அத்தியாயத்துல முதலாவது செக்ஷன்ல அஞ்சாவது மந்திரம் ரொம்ப சிருஷ்டியை பத்தி அழகா சொல் இருக்கேன் விதமான சிருஷ்டி அதுல இருக்கிறது அவர் வந்து சொர்க்கலோகத்துக்கு போய் சூரியன் அங்கு விளக்காக இருக்கிறது அந்த இடத்துல சொர்க்கத்துல வந்து பிரம்மத்திலிருந்து தோன்றியது அது பிரம்மத்தினரு தோன்றியதுன்னு அந்த முழுக்க முண்டகோப்பு நிஷயத்துக்கு சொல்லிட்டே வரும் உபாதான சொல்லிட்டே வரும் அந்த சொர்க்கல இருந்து எப்படி வந்தது அதுல மூண் லைட்ல வந்து அந்த மூண் லைட்டு மேகத்துல வந்து மேகத்திலிருந்து தோன்றிய நிலவுல அப்படியே மழையா பொழிஞ்சு தாவரத்துல வந்து அந்த தாவரத்துல இருக்கிற உணவை ஆண் ஆண் உண்ட உணவுல அது விந்துவாகி அந்த விந்து போய் பெண்ணுடைய கர்ப்பப்பையிலிருந்து அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பையிலிருந்து குழந்த பிறக்கிறது இப்படி அங்க சிஸ்டமேட்டிக்கா அஞ்சு விஷயம் சொல்லப்படுறது அஞ்சு அங்க அஞ்சு விஷயத்துல சொல்றது பித்ருலோகா பர்ஜன்ய மேகம் ஔஷதி அங்க இருந்து பித்ரு சரீரம் மாத்ரு சரீரம் அப்படி ஸ்வசரீரம் இங்க வந்து மூணு ஸ்டேஜ் தான் சொல்றது அங்க அஞ்சு ஸ்டேஜில் சொல்லப்பட்டது அப்போ மரணம் வந்து நாட் எண்டு ஓகே திருப்பி திருப்பி இந்த சைக்கிள் போயிண்டே இருக்கான் புனரபிஜனம் புனரபி மரணம் புனரபிஜனி ஜட்டரே சயனம் இங்க சம்சா அதுல ஒரு பாட்டு பாடுவாப்ப இக்கம்சார ஒரு அழுத்தமான ஒரு குரல் சம்சார பகு துஸ்தாரே கிருப்பையா பாரே பாகி முராரே எத்தனை ஜென்மம் எத்தனை ஜென்மம் மனுஷ் அடுத்தது மாத்திரு சரீரம் பித்திரு சரீரம் சொன்னா அடுத்தடுத்து மாத்திரு பித்திரு சரீரம் வராது தவக்களுக்கும் அம்மா அப்பா உண்டு ஞாபகம் வச்சுக்கோ எல்லாத்துக்கும் அம்மா அப்பா உண்டு அதனால பள்ளியா பறப்போம் மாநிலா பிறப்போம் ஏதோ ஒன்று ஜென்மத்தில் பரப்போம் அப்படி பெரிய இது அதனால தான் இங்க மாணிக்க சொல்றாரு புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துல் தாவர சங்கமமத்துல் எல்ல பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே எப்போ இந்த பிறவையை நிறுத்தியோ நிறுத்து போதும் பட்டது போதும் நிறைவேருக்கு பட்டது தெரிய மாட்டது ஒதப்பட்டா கூட தெரிய மாட்டதுதான் ப்ராப்ளம் யாருக்கோ சில பேருக்குறது தெரியுது ஒதப்படுறது கூட தெரியாம இருக்க பாருங்க அதனால இந்த ஆமசதகா இண்டிகேஷன் என்ன அவன் போயிட்டு வந்து இருக்கான் இதுல இருந்து ஒரு சம்சாரத்திலிருந்து இந்த அத்தியாயத்திலிருந்து இன்னொரு அத்தியாயத்துக்கு போறது சங்கதிக பேரு சங்கதிகி ஓகே டிரான்ஸ்பர் பூர்வ அத்தியாயத்திற்கும் நூதன அத்தியாயத்திற்கும் போறதுக்கு பேரு சங்கதிகி யாராவது நம்ம புதுசா நம்ம வீட்டுக்கு வந்தா கேட்ப என்ன சங்கதி இல்லையா சாதாரணமா வர மாட்டேயே இந்த சங்கதி சொல்லு அப்படி அதான் பிரதம அத்தியா அத்தியாயே சம்சாரஹா சுச்சீத்த சப்தேனு அதை பத்தி சொல்லப்படுறது போன அத்தியாயத்தில் ஆவசதே அது இரண்டாவது அத்தியாயத்தில் விவரமா சொல்ல போறது அதான் அத்தியாய சங்கதி எதுக்கு இந்த சம்சார வர்ணனை அனாவசியமா அதுதான் தெரியுமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்களுக்கு என்னத்துக்கு சொல்லுவானே நித்தியப்படி நாங்க அனுபவிச்சு அப்படின்னா உனக்கு இருக்கிறது தெரியும் சகதியிலே இருக்கிய பூஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கிறது விட்டுட்டாங்க அந்த வேல்பூரி போடுறான அவன் வந்து வாரத்துக்கு ஒரு நிலத்தை குளிப்பான் அவன் கடை வச்சு அந்த ஒரு கூடை ஒண்ணு வச்சிருப்பான் அது ஓகே ஆனா அவன் போடுற விதம் இருக்க நல்லா இருக்கும் அது டக்கு டக்கு டக்குன்னு போடுவான் இப்படி இப்படி கலந்து போடுவான் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஒன்னொன்று போடும்போது ஒரு ஒரு டவல் ஒண்ணு டர்க்கி டவல் ஒண்ணு வச்சிருப்பான் அப்படி இப்படி குறத்துவான் தொட்டு அப்படி இப்படி போடுவான் இது திருப்பி போடுவான் இது இப்படி போடுவான் ஒரு ஊர் குழு குழுக்குவான் அப்படி போட்டா பிர மாமா சாப்பிடுவான்றேன்னு ஆனந்தமா பிரம்மானந்தம் அது அவன் கை டஸ்ட் எல்லாம் என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சுன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சுன்னா அங்க சாப்ப புரட்டுட்டு வரும் நமக்கு நினைச்சு பார்த்தால புரட்டுறது இவெல்லாம் மானுபாவா அதனால பல பேர் எதுக்கு அதை சொல்லி நிறைய பேர் அந்த மேல்பூரியெல்லாம் சாப்பிட்றத நிறுத்தி போட்டான் தான் இப்போ ஏன் இந்த சம்சார வரணு புரியுது இப்போ சம்சார வரணை சொன்னாதான் ஓஹோ இது சம்சாரம் போல இருக்கு இனிமேலாவது புத்திப்பட்டு இதுல இருந்து ஸ்டாப் பண்ணுவோம் இது ரூட்டை மாத்துவோம் அப்படி சொல்லிட்டு வைராக்கிய சித்தியர்த்தம் அப்படின்றார் சங்கராச்சாரிய என்ன சொல்றாரு வைராக்கிய சித்தியர்த்தத்துக்காக உபனிஷத்து அதை எம்பசைஸ் பண்றது அப்படி இந்த சம்சாரத்தினுடைய விரிவாக்கம் வைராக்கிய வரத்துக்காக சொல்லப்படுறது அதனால ரெண்டாவது அத்தியாயம் நமக்கு அப்போப்படுறது என்ன ரெண்டாவது அத்தியாயத்திற்கு சம்சார வர்ணனம் அல்லது ஆவசதகா வர்ணனம் எதற்கு வைராகிய சித்தியார்த்தம் செகண்ட் அத்தியாயத்தில் எப்படி கொடுக்குறதுன்னா கர்ப்பவாசம் பற்றி அது சம்பந்தமா அது சொல்றது இந்த உபனிஷத்து என்னெல்லாம் சொல்றது உபநிஷத்து வர்ணிக்கிறது அதுக்கப்புறம் மந்திர அயம் ஆதி அயம் புருஷ புருஷே ஆதித்தர் ஜீவாத்மா போன அத்தியாயத்துல சொன்ன அதே ஜீவாத்மா தான் எப்படிப்பட்ட ஜீவாத்மா பரமாத்மா சிதாரூப சிதாபாச ரூபேண ஜீவாத்மா ஓகே அயம் ஜீவாத்மா யம் ஜீத்மா புருண் பித்ரு பித்ரு அப்பாவிடம் மனுஷ சரீரத்தில் இவனுக்கு பேசப்படுறது இப்ப இங்க பேசப்படுறது மனுஷ சரீரத்தை பத்தி ஓகே சொன்ன அந்த சரீர நினைச்சுக்கூடாது இப்ப மனுஷரீரத்தை நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஆதித்தகா பவதி ஓகே என்ன இருக்கிறதா இது முதல்ல எப்படி வருது புருஷ சரீரம் பித்ரு சரீரம் அப்பா கிட்ட இருந்து இது வருகிறது சொன்ன மாதிரி அது ஓஷதியாகி அந்த ஓஷதி சாப்பிடுற சாப்பாடு இவனுக்கு உள்ள அது ரேதாகிறது அப்படின்னா முதல்ல வந்து ரேதில் இருக்கிறது செகண்ட் வந்து கர்ப்ப பவதியா இருக்கிறது சீடு கர்ப்பா சீடு அப்பாவிடம் இருக்கிறதா அது அது தமிழ்ல சொன்னா விந்து சமஸ்கிருத்த சொன்ன ரேத்தா இந்த ரேத்தகா இது வந்து எப்படி இருக்கிறதா கர்ப்பக பவதி ரேத்ததே தத் சர்வேப்பியக இதெல்லாம் நம்ம எம்பிபிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் ஒரு போர்ஷன் எடுத்து வச்சுக்கிறது இல்ல இந்த ஸ்லோகமாவது மந்திரத்தையாவது எழுதி வைக்கிறது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படிலாம் பிறந்திருக்கிறது எல்லாம் சொல்றது இங்க பாருங்க ததே தத் ரேத்தகா அப்பா அவனுடைய சரீரத்துல இருக்க அந்த ரேத்த அதுக்குவர் ஆற்றல் எனர்ஜியாக இருக்கிறது அதுக்கு சக்தி உண்டாகிறது சக்தி சேமிக்கப்படுகிறது அப்படின்னா டி என் ஓகே அது எப்படி இருக்கிறது இந்த பையன் பிறந்தான் அவன் அப்பா அப்பா அம்மாரியே உறிச்சி வச்சு வந்திருக்கான் பாரு அப்படியே சொல்றத கேட்காம ஆடுறது பாரு நடு நடு நடுல இடி விழும் இந்த பையனை சாக்கிட்டு அவங்க அப்பா திட்டுவாங்க ஓகே எல்லாம் ஜெனட்டிக் சயின்ஸ் இது ஓகே ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கலரு ஐக்கியோ இது பண்றது ஸ்டைலு எல்லாம் ஓகே எல்லாம் மண்டு மண்டு இப்படி திட்டினா என்ன அர்த்தம் நீ உன்னையே திட்டிக்கிறேன்னு அர்த்தம் எப்பெல்லாம் பிள்ளையை திட்டுறீங்களோ தனக்கு தானே திட்டிக்கிறது இது எக்ஸ்ட்ரீமா போய் ஒருத்தர் திட்டுவாரு எனக்கு தெரி ஒரு ஆளு அறிவு கட்ட பிறந்தவனே அறிவு கட்ட அவரு திட்டுறது கரெக்ட் உலகத்திலே பையன் மாத்திரம் உஷாராயிருந்த ஆமாப்பா ஆமா இப்பதான் நீ கரெக்டா சொல்றேன் அப்படின்னு அதனால ததே தர்வேப்பியா அங்கே சம்பூதம் கிட்டத்தட்ட அவனுடைய ஸ்டைல் இது பண்றது எல்லாம் வந்து அப்படியே இருக்கும் அந்த கலர்ஸ் லைக் டிஸ்லைக் எல்லாம் வந்து இருக்கும் அதனாலதான் நான் சொல்றது நல்ல அப்பாமா அப்பா அம்மா தேர்ந்தெடுக்கணும் ஆத்மானம் பிபர்த்தி புத்திரனுக்கு அப்பா ரெஸ்பான்ஸ் ஆகிறான் இந்த புத்திரனுக்கு அப்பா வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி அந்த ரேத்த தன்னையே உருவாக்குகிறானா இந்த தந்தை தன்னே உருவாக்குறான் தன்னில் தன்னை தாங்குகிறான் சொல்றது உபநிஷத்து வேதமந்திரம் வேதமந்திரம் என்ன சொல்றது அப்பாவே மகனாக பிறக்கிறான் ஆத்மாவை புத்திர ஆத்மாவை புத்திரநாமசி இது வேதமந்திரம் அதனால புத்திரஹா ஆத்மா ஏவ அப்படி சொல்றது மை ஓன் இமேஜ் நீ இருக்கிய அது நான் அப்படி சொல்லிட்டு அப்பா வந்து காரணம் அகம் காரணம் விந்து காரியம் அதனால இந்த பர்தர் மெட்டீரியல் வந்து அது வந்து காரணம் எனவே ஆத்மா சோ மை செல்ஃப் ஆத்மன் பிபர்த்தி கக பிதா அப்பாவே விந்து ரூபத்தில் சக்தியாக புத்திரனாக அவதரிக்கிறார் இதுக்கு பேரு பிரதம ஆவசதா பிரிதாசரீரம் ஓகே அப்படி இங்க சப்ளை பண்ணிக்கணும் பிதா சரீரம் போட்டுக்கணும் அப்ப ஜீவாத் வீடு எது உருவான தேஜஸ் ஆற்றல் பவர் அம்மாவுக்கு அங்கிருந்து அது என்ன சொல்றது தத்யதா ஸ்திரீம் இப்ப வந்து இந்த பிதா சரீரத்தில் இருக்கிறது பிரதம ஆவசதா அங்கே இருக்க முடியுமா கூறின பிறகு கர்ப்பத்தில் சேர்க்கப்படுகிறது ஏனத் ஜனயதி அது தந்தையே தன்னை பார்த்துற மாதிரி கொள்கிறான் அது எப்படி இருக்கா அவனே அங்க புறக்கிறதுக்கு மாறி அவன் இது பண்றா அதனால இங்க வந்து ஸ்திரீ தான் இது பண்றான் ஆனா தந்தைக்கு அதுக்கு வேண்டிய எல்லா விதமான எல்லா விதமான ஏற்பாடு பண்றான் ஏனத் ஜனயதி சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் ஜன்மகா ஆவசதகா ஜன்மகா பிரதம ஆவசதகா தித்திய அவசதகா திருத்திய அவசதகா ஓகே திருப்பி அங்கிருந்து பிரதம ஆவசதகா திருப்பி திருத்திய திருப்திய திருப்பி பிரதம திருத்திய திருப்திய இது வந்து இருப்பிடம் ஓகே அதுக்கப்புறம் ஜென்ம என்றது என்ன அப்படின்னா பிரதம ஜென்ம திவித்திய ஜென்மா திருத்திய ஜென்மா நீ ஒரு ஜென்மா இல்ல மூணு ஜென்ம எடுக்கிற ஓகே அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்ட வர்றது பிரதம ஜென்மா ஓகே அம்மா கிட்ட இருந்து இந்த வெளியில குழந்தையா பிறக்கிறது வந்து செகண்ட் ஜென்மா ஓகே அது அதெல்லாம் இப்ப சொல்ல போற எப்படி செகண்ட் ஜென்ம அது தேர்ட் ஜென்மா என்ன திருப்பி பித்ருலோகத்துக்கு எல்லாம் போய் திருப்பி இவனே திரும்ப குழந்தையா வரான அது வந்து திருப்பி திருப்திய ஜென்மா ஓகே இப்படி ஒண்ணுல இருந்து இன்னொன்னு போறது அந்த டிரான்ஸ் பண்றதுக்கு பேரு ஜன்மா தங்கிற இடத்துக்கு பேரு ஆவசதா இப்படி மூணு ஆவசதகா மூணு பிரதமகா இது சொல்லப்படுறது இதனுடைய டீட்டெயில் என்ன இந்த முதல் மந்திரத்துல செகண்ட் மந்திரம் அதை வந்து நாளை கிளாஸ்ல பார்க்கலாம் ஓம் பூர் நமத புர் நமிதம் பூர் நாத் நமுதச்சே போர் ओम शा शाशा ओम वो गुरुभ्यो नम हरि वो